வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று அக்டோபர் இருபத்தி ஓராம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் ஆண்டு அவர்கள் சிலி நாட்டில் புதிய நீரிணை ஒன்றை கண்டுபிடித்தார் நெல்சன் பிரபு தலைமையில் பிரிட்டன் படைகள் பிரெஞ்சு மற்றும் ஸ்பெயின் கூட்டுப்படைகளின் கடற்படையை வென்றன இந்த வெற்றியானது பிரிட்டிஷ் கடற்படையை இருபதாம் நூற்றாண்டு வரை இப்பிராந்தியத்தின் பெரும் கடற்படை வல்லரசாக ஆக்கியது ஆயிரத்தி ஆண்டு ஜோசப் ஆஸ்பின் அவர்கள் போர்ட்லன்ட் சிமெண்ட்டுக்கான காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புளோரன்ஸ் நைட்டிங்கெல் உட்பட முப்பத்தி தாதிகள் கிருமியா போர்முனைக்கு அனுப்பப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காலரா நோய் வேகமாக பரவியது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தனது டியூப்லைட் விளக்குக்கான வடிவமைப்புக்கு காப்புரிமம் கோரினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலக கொலம்பிய கண்காட்சி சிகாகோவில் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது எனினும் கட்டிட வேலைகள் பூர்த்தி அடையாத காரணத்தால் இக்கண்காட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மே ஒன்றாம் தேதியே பொதுமக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுபாஷ் சந்திர அவர்கள் நாடு கடந்த இந்திய அரசை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரேக் ஜெயவாச் படுகொலைகள் நிகழ்ந்தன நாசி ஜெர்மன் படைகள் ஏழாயிரம் செர்பியல் செர்பியர்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சில் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேல்ஸில் அபெர்பான் எனும் கிராமத்தில் நிலக்கரி கழிவுகள் அடங்கிய பாறை வீழ்ந்ததில் நூற்றி பள்ளிக்கூட சிறுவர்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு வியட்நாம் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் வாஷிங்டன் டிசி நகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதே போன்ற ஆர்ப்பாட்டங்கள் ஜப்பான் மற்றும் மேற்கு ஐரோப்பாவிலும் நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சோமாலியாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் சியாட் பார் பதவியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் இந்திய இராணுவத்தினர் சுட்டதில் மருத்துவர்கள் ஊழியர்கள் நோயாளிகள் உட்பட எழுபது பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சியோல் நகரில் பாலம் ஒன்று உடைந்து விழுந்ததில் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குறுங்கோல் ஏரிசின் படங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சாமுவேல் டெய்லர் கோல்ரிச் ஆங்கிலேய கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆல்பிரட் நோபல் ஸ்வீடன் வேதியியலாளர் நோபல் பரிசை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தோமு சிதம்பர ரகுநாதன் தமிழக எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் மார்க்சிய சிந்தனையாளர் 1925 தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுர்ஜித் சிங் பர்னாலா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சமி கபூர் இந்திய நடிகர் 1936 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஃபருக் அப்துல்லா இந்திய அரசியல்வாதி 1937 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேங்காய் சீனிவாசன் தமிழக நாடக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜெப்ரி பாய்காட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தாரிக் அலி பாகிஸ்தான் வரலாற்றாளர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேலின் ஒன்பதாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வேல்ராஜ் தமிழக திரைப்பட ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சங்கீதா கிறிஷ் தமிழக நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முத்துசுவாமி தீட்சிதர் இந்திய கர்நாடக இசை மும்மூர்த்திகளுள் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு டி எஸ் இந்திய மருத்துவர் விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐயப்பன் இந்திய கவிஞர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எஸ் சோப்ரா இந்திய இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெங்கட் சாமிநாதன் தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் காவலர் தினம் இந்தியாவில் காவலர் நினைவு தினம் என்று பன்னாட்டு நாச்சோ தினம் உலக அயோடின் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே